புத்தில பார்க்கும்புதேக்காக பின்மாரிக் காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல் வெளியில் அவர் அவருக்கு பயிர் அவர்களுக்கு மழையை கட்டளிடுவார் பின்மாரி காலத்து மலைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்லியிருக்கோம் பின்மாறி காலத்து மலை அபிஷேகத்தின் நிறைவான ஒரு பகுதி இல்லாவிட்டால் சபையின் பூர்ணத்துக்கு இழுத்துக் கொண்டு போகக்கூடிய ஒரு வல்லமை உள்ளது பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் நாம் அபிஷேகம் பெறும்பொழுது புதிதாக அபிஷேகம் பெறும் பொழுது அந்த அனுபவத்தினுடைய பெயர் முன்மாறி ஆனால் இப்பொழுது நமக்கு தேவன் கொடுக்கிற அனுபவம் அபிஷேகம் பெற்று ஒரு வளர்ச்சி வந்த பின்பு ஒரு பூர்ணத்துக்காக கொடுக்கிற அனுபவத்துக்கு பெயர் பின்மாரி அவர் ஏற்கனவே உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாறியையும் கட்டளையிடுவார் அந்த பருவத்திலமியா அஞ்சு இருபத்தி நாலுல அந்தந்த பருவத்தில் எங்களுக்கு மழையையும் எங்களுக்கு மழையையும் அவர் முன்மாறி கொடுப்பார் பின்மாறி கொடுப்பார் பருவம் என்ன பருவம் நீங்கள் புதிதாக வந்தவர்கள் இல்லாவிட்டாலும் இதுவரை அபிஷேகம் பெறாதவர்களா இருந்தால் உங்களுக்கு முன்மாரியே கொடுக்க வேண்டும் ஒரு குறிக்கப்பட்ட அளவு இந்த பாதையில் அபிஷேகத்தின் வளர்ச்சிக்குள்ள நீங்கள் வந்திருந்தால் ஆவியான உதவியோடு மார்க்கத்தில் நீங்கள் முன்னேறி கொண்டிருந்தால் உங்களுக்கு பூரணத்திற்காக ஒரு பின்மாறி மலையை கத்தணி செய்வார் கட்டளையிடுவார் சரி பின் மாறி காலத்து மலைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் சில நேரத்தில் பின்மாறி காலத்து மழைக்கால வேண்டிக் கொள்றோம் ஏன் மழை பெய்யல ஒரு மணி நேரம் காத்திருந்தோம் இடி இடிச்ச கண்ணீர் விட்டோம் சுத்தி கார்மேகம் வந்தது போல வந்தது ஏன் மழை பெய்யல ஏன் இன்னும் நம்ம ஆறரைக்கு தொடங்கணும் ஏழரை தாண்டிட்டுமே இன்னும் ஏன் பின்மாறி இல்லை ஏன் மழை இல்லை ஏன் ஒரு சிலருக்கு அபிஷேகமே கிடைக்கல ஒரு கிடைச்சவங்க அப்படி விட்டுட்டாங்களே ஏன் இன்னொரு சிலருக்கு ஆவியில் நிரம்ப முடியல இருக்கிறார் மழை வரிசையாமலும் பின்மாறி இல்லாமலும் போயிற்று உனக்கோ சோரஸ்திரீயின் நெற்றி இருக்கிறது நீயோ நாணமாட்ட என்கிறாய் இங்கே ஒரு காரணம் சொல்லி இருக்கிறது சோரஸ்ரீயின் நெற்றி உனக்கு இருக்கிறது நீ நாணமாட்டேன் என்கிறாய் அது நிமித்தம் மழையும் பெய்யலை பின்மாரியும் இல்லை முன்மாரியும் இல்லை பின்மாரியும் இல்லை நார்மல் மழையும் இல்லை ஒரு அபிஷேகமும் இல்லை அபிஷேகம் இல்லாதவங்க இதுவரைக்கும் கிடைக்காதவங்க உங்களுடைய மனதை நீங்க சரிப்படுத்தணும் நெற்றி மனதை காண்பிக்கிறது உங்களுடைய நெற்றி சரியில்லைன்னு சொன்னா உங்களுடைய சிந்தை சரியில்லைன்னா அபிஷேகம் ஊற்றப்படாது பாத்திரம் சரியில்லை சிந்தை நெற்றி உன்னுடைய எண்ணங்கள் தெய்வீகம் இல்லாத ஒரு தன்மை இருந்தால் மழை பெய்யாது பின்மாறி பெய்யாது என்னதான் அபிஷேகம் பெற்றாலும் சம்மர்சாச்சா கூட ஆவில நிரம்ப முடியாத அன்னிய பாசை வராது அழுவ கத்துவ கூக்க யெசுவே நிரப்பிடுங்கன்னு சொல்லுவேன் அபிஷேகமே வராது காரணம் மைண்டு சரியில்லை கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று உன்னுடைய மனம் சர்ப்பத்தினால் கெடுக்கப்பட்டிருக்கிறார் மனம் கெட்டுப்போனவர்களுக்கு அபிஷேகம் கொடுத்தா பிரயோஜனம் இல்லையே அதனால் உன் நீ இந்த நேரத்தில் சரிப்படுத்தணும் சோரஸ்திரியின் நெற்றி மாம்ச சிந்தை வேசித்தனத்தினுடைய இல்லாட்ட விபசாரத்தினுடைய இல்லை உலகமான அப்படிப்பட்ட உலக ஸ்நேகங்கள் இவைகள் இருக்கு ஆவியானவர் அந்த இடத்துல அசைவாட முடியாது உலக ஆடம்பரங்கள் உலக ஐஸ்வர்யங்கள் உலக ஸ்நேகங்கள் மாம்சீகமான எண்ணங்கள் இவைகள் ஒரு மனிதனுடைய மனதில் போராடி கொண்டே இருக்குமானால் அங்கே ஆவியானவருடைய அசைவாடுதலை காண முடியாது அந்த அசை அந்த நிரப்புதலை நாம் உணர முடியாது பெற்றுக்கொள்ள முடியாது நெற்றி ரெண்டாவது நீயோ நாணமாட்டேன் என்கிறாய் ஒரு உள்ள தோல்விகளுக்கு முதலாவது இது மனஸ்தாவப்படுவதை காண்பிக்கிறார் தேவனுக்கு ஏற்ற துக்கம் உனக்கு உண்டாகணும் ஐயோ நான் தப்பு செஞ்சிட்டேன் நான் துன்மார்க்கமா இருந்துட்டேன் என்னுடைய மனதை கெடுத்துட்டேன் நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது நீ நான்கிறது வெக்கத்தினுடைய ஒரு போர்ஷன் உனக்கு உனக்கே ஒரு துக்கம் உண்டாகணும் ஒரு வெக்கம் உண்டாகணும் நடந்துட்டுமே அப்படி நான் செஞ்சிருக்க அபிஷேகத்துக்கு விரோதமா போயிட்டமே பரிசுத்தாவி எடுத்து நின்றுட்டமே அப்படி நீ உணரும் பொழுதுதான் நெற்றி இருக்கிறது நீயோ நாணமாட்ட என்கிறாய் ஒருவன் ஆசாரியனாய் மாறினால் அவனுடைய நெற்றியில ஒரு பட்டம் கட்டணும் அந்த பட்டத்துக்கு பேர் என்ன கத்தருக்கு பரிசுத்தம் வெளிப்படுத்தல ஒன்னு ஆறின்படி இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் யாரு வெளிப்படுத்த ஒன்று ஆறு நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து ரத்தத்தினாலே நம்முடைய முன்பாக அவருக்கு மகிமைப்பட்ட ஒவ்வொருவரும் ஆசாரியர்கள் பட்டா இருக்கணும் அதாவது சிந்தை பாதுகாக்கப்பட்டு கத்தருக்கு பரிசுத்தம் அப்படிங்கிற ஒரு நெற்றி இருக்கணும் தெரியுமா அந்த வசனம் நெற்றியில கத்தருக்கு பரிசுத்தும் ஒரு ஆசாரியன்னு சொன்ன அவனுடைய நெற்றியில கத்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார் அவனுடைய நெற்றியில அந்த அந்த கத்தருக்கு பரிசுத்தம் என்கிற அந்த தன்மை இல்லாவிட்டால் அவன் ஆசாரியன இருந்து பிரயோஜனம் இல்லை ஏனென்றால் பல தரப்பட்ட ஜனங்கள் வருவாங்க கத்தோடைய சமூகத்தில் அப்படி க கத்தடைய சமூகத்தில் பல தரப்பட்ட ஜனங்கள் வரும் பொழுது உண்டைய சிந்தை கெட்டு போய் கிடக்கும் அதனால் நீ எப்பொழுதுமே தேவியர் ஆகமத்தில் நீங்கள் பார்க்கலாம் எட்டாம் அதிகாரமா எட்டு ஒன்பதுல நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அவன் தலையிலே பாகையை தரித்து பாகையின் மேல் அவன் நெற்றியிலே பரிசுத்த கிரீடம் என்னும் பொறுப்பட்டத்தை என்ன செய்ட்டினான் அதில் என்ன எழுதியிருக்கோம் கர்த்தக்கு பரிசுத்தம் வேற எங்க இருக்கு 28 இருக்கினால் ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்து முத்திரை விட்டாக வெட்டி பாகையில் இருக்கும்படி அது இளநில நாடாவினால் பிள்ளைகள் எப்பொழுதும் இதை வச்சிருக்கணும் அவனுடைய சிந்தை பாதுகாக்கப்படணும் கோலியாத்து விழுந்ததுக்கு காரணம் அவனுடைய நெற்றி பாதுகாக்கப்படவில்லை கோலியாத்து எவ்வளவோ பெரிய வல்லமையான ஒரு நபர் அவன் ஒரு விதத்தில் சத்ருவாக இருந்தாலும் இன்னொரு விதத்தில் அவன் பயங்கர ஜெய்ஜாண்டிக் பிகர் அவனைத்தான் பலிசர்கள் நம்பியிருந்தார்கள் ஒரு தேசமே அவனை நம்பியிருந்தது ஆனால் அவன் வெண்கல வைத்திருந்தான் பெரிய கேடகம் வச்சிருந்தான் எல்லாம் இருந்தது சர்வாயுத வர்க்கம் தரித்திருந்தான் ஆனால் அவனுடைய நெற்றிய நிசையில பாதுகாக்கப்படவில்லை அவன் தன்னுடைய மனது பாதுகாக்கப்பட வேண்டும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து உங்களுடைய மனம் பாதுகாக்கப்பட மனம் பாதுகாக்கப்பட்டால்தான் மனம் புதிதாகும் பொழுது ஒரு தேவனுடைய பிள்ளை மறுரூபமாகிறான் வருகைக்கு ஆயத்தமாகறான் ஜீவியத்திலே மாற்றங்கள் உண்டாகிறது அதனால நம்முடைய நெற்றி ரொம்ப முக்கியமானது நம்முடைய சிந்தை முக்கியமானது நம்முடைய எண்ணங்கள் மிகவும் முக்கியமானது இதை தேவன் அதிகமாய் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் இல்லைன்னா மழை பெய்யாது நீ சரியாக சரியான அடுத்த தேவ சமூகத்துக்கு வராத நமக்கு இந்த அபிஷேகம் கிடைக்கிறது இல்லை சகரியா பதினாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் வம்சங்களில் சேனைகளின் கருத்தராகி ராஜாவை தொழுது கொள்ள இரு சேம்க்கு வராதவர்கள் தேவ சமூகத்துக்கு அதிகமா நீங்க அபிஷேகம் கிடைக்காது பின்மாறி கிடைக்காது ஒரு வளர்ச்சி உண்டாகாது சகரியால பதினாலுல பதினேழுல நீங்கள் இதை பார்க்க முடியும் ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்கள்ல சரியான விதத்தில் தங்களை சரிப்படுத்த வேண்டிய நேரம் இதுதான் அப்பொழுது பூமியில் வம்சங்களின் சேனிகளில் கத்தராகிய ராஜாவை தொழுதுகொள்ள எருசிலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மலையை கத்திர வரிசிக்கிறது அனுமதிக்கிறது இல்லை இன்னைக்கு அபிஷேகம் ஏன் வரல அதான் கொஸ்டின் ஏன் அபிஷேகத்தில் நாம் நிரம்பப்படல ஏன் அபிஷேகம் கிடைக்கல ஏன் பின்மாறி காலத்து மலை நம்ம மேல இறங்கல நேரத்தை என்னுடைய வார்த்தையை முடிக்கிறேன் இப்ப நாம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நம்முடைய நெற்றியை சரிப்படுத்துவோம் நம்முடைய சிந்தையை சரிப்படுத்துவோம் அந்த சோரஸ்திரியின் மாம்சீகமான எண்ணங்களை சிலுவையில் வைப்போம் கிறிஸ்துவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் ஏன் அபிஷேகம் வரல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நமக்குள்ள போராடிக்கிட்டே இருக்கும் அபிஷேகம் கிடைக்கல பேச முடியல உனக்கு தான் தெரியும் சரியில்லை மனசில் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கு அது ஒரு துக்கமாக இருக்கலாம் ஒரு மாம்சீக இச்சையாக இருக்கலாம் ஒரு எண்ணங்களாக இருக்கலாம் ஒரு தோல்வியின் சூடாக இருக்கலாம் ஏதோ ஒரு இருக்கு ஆனால் அதுக்காக நீ வெக்கப்படலை துக்கமும் படலை அதனால அபிஷேகம் வரல எல்லாரும் அவியில் நிரம்புவாங்க எல்லாம் ஃபுல்லா அன்னிய பாச பேசுவாங்க அவியில் நிரம்புவாங்க தீர்கசன்னு சொல்லுவாங்க கத்திர பேசினார்ன்னு சொல்லுவாங்க ஆனால் நீ பக்கத்துல தான் உட்கார்ந்துருப்ப உனக்கு ஒண்ணுமே இருக்காது அப்படி ஜீரோவாக இருப்ப நீ அபிஷேகம் பெற்று ஆள் தான் நீ ஒரு ஆசாரியன்தான் நெற்றியில் கருத்திற்கு பரிசுங்கிற பட்டம் கெட்டால் யோசிச்சேன் எண்ணங்களோடு நீங்க உட்கார்ந்து எத்தனை காத்திருப்பூட்டை நடத்தினாலும் உங்களுக்குள்ள அபிஷேகம் வராது அருங்கான்களை மூடுவோம் முடிந்தால் முழங்கால் பட்டியிடலாம் பைபிளை மூடி வைக்கலாம் கொஞ்ச நேரம் கத்தரை நோக்கி பாருங்கள் ஏன் மழை பெய்யவில்லை மலை பெய்யாததுக்கு வானிலை அறிக்கை சொல்லுவாங்க பருவ காற்று வீசலன்னு சொல்லி அந்தந்த பருவத்தில் அந்தந்த காற்று வீசுனா அந்தந்த மழை பெய்யும் அந்தந்த பருவத்தில் முன்மாரியும் பின்மாரியும் கொடுக்க தேவநாயத்தமாக இருக்கிறார் நீ உன்னுடைய சிந்தையை சுத்தீறி உன் எண்ணங்களை பரிசுத்தப்படுத்து உன்டைய ஜீவித்திலுள்ள தோல்விகளுக்காக மனஸ்தாபப்படு வெக்கப்படு அறிக்கை இடு தேவசமூகத்துக்கு ஒரு தீர்மானம் எடு அப்பொழுது கத்தர் பின்மாரி காலத்து மலையை அனுப்புவார் கொஞ்ச நேரம் முடிந்தவர்கள் எல்லோரும் முழங்கால் படிக்கிட்டு கத்தடிய சமூகத்தில் காத்திருக்க போகிறோம் நல்ல வாயை திறந்து ஆவியானவரோடு பேசுங்கள் மௌன ஜபம் வேண்டாம் மௌன விரதமும் வேண்டாம் கண்களை திறந்து அங்கங்கே சுற்றுறதும் வேண்டாம் அவசியம் இல்லாமல் எலும்ப வேண்டாம் கொஞ்சம் நேரம் அப்படியே ஆண்டோடைய பாதத்தை பிடிச்சி கெஞ்சி நம்முடைய ஜீவியத்தில் எண்ணங்களை சரிப்படுத்தி போய் அவருடைய பாதத்தில் முத்தமிடு அவருடைய பாதத்தில் அடிக்கப்பட்ட ஆணிகள் இருந்து வழிகிற அந்த இரத்தம் உன் நெற்றியில பரட்டும் அப்பொழுது உன் சிந்தை தூய்மையாய் மாறும் அவருடைய கைகளை முத்தமிடுவாயாக அப்பொழுது உன் நெற்றி அந்த கையில பரட்டும் உன் நெற்றி பரிசுத்தமாகட்டும் சிலுவையின் நிழலுக்கு போ சிறுவையிலிருந்து ஒழுகுகிற இரத்தம் உன் நெற்றியில படட்டும் உன் சிந்தை பரிசுத்தமாகட்டும் தயவு செய்து அங்கெங்க போக வேண்டாம் அங்கெங்க பார்க்க வேண்டாம் முடிந்தால் எங்க இருந்தாலும் ஒழுங்கால் படிட்டு தெய்வமே பரிசுத்த ஆவியை நான் கா வாஞ்சிக்கிறேன் திருத்துவத்தில் மூன்றாவது தேவ ஆவியானவரை நான் விசுவாசிக்கிறேன் பல ஏற்பாட்டு காலங்களில் அசைவாடி கொண்டிருந்த தேவன் புதிய ஏற்பாட்டு காலங்களில் உள்ளங்களில் தங்குகிற தெய்வனாயிருக்கிறீர் அல்ல லோயா எனக்குள் வந்து தங்கும் ஆண்டவரே என்னை விசுவாசியாய் அல்ல உடைய ஆலயமாய் மாற்றி எனக்குள் வந்து தங்கும் ஆண்டவரே என்னுடைய மனதை பரிசுத்தப்படுத்தும் என்னுடைய சிந்தையை பரிசுத்தப்படுத்தும் என் எண்ணங்களை பரிசுத்தப்படுத்தும் என் நினைவுகளின் தோற்றங்களை பரிசுத்தப்படுத்தும் ஓ என்னுடைய நெற்றியை பரிசுத்தப்படுத்தும் கத்தருக்கு பரிசுத்தம் என்கிற பரிசுத்த பட்டத்தை நெற்றியில நீர் கட்டிவிடுமாறு உனக்கு சகாயம் செய்ய ஆவியானவர் வருவார் ஆம அன்றைக்கு அப்போ சிலர் மேல் இறங்கின ஆவி மரியாள் மேல் இறங்கின ஆவி ஓ பவுலின் மேல் இறங்கின ஆவி அலலூய இன்னைக்கு உண்மேல் இறங்குவார் உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற அசுத்தங்களை மாற்றிவிடு உன் சரீரம் ஆலயமாய் மாறட்டும் உன் சிந்தை தேவன் குடியிருக்கும் கோயிலாக மாறட்டும் அப்பொழுது மலை பொழியும் ஆவியானவர் இறங்குவார் நீ அக்னியாய் மாறுவாய் எல்லாரும் எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படிக்கிட்டு சத்தத்தை உயர்த்தி சோழஸ்ரீ நெற்றிய சிலுவையில் அறையுங்கள் கத்தாவே பின் மாறி காலத்து மலைக்காக வேண்டிக்கொள்ளாரு ஒரு நிறைவும்